அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அவர்களிடம் ஒரு கிராமப்புற அரபி வந்து இறை தூதர் அவர்களே நரகத்தை அவசியமாக்கிடும் இரண்டு விஷயங்கள் என்ன என்று கேட்டார் அதற்கு நபி அவர்கள் ஒருவர் அல்லாஹுக்கு எதையும் இணை வைக்காமல் இறந்து விட்டால் அவர் ஸ்வர்க்கத்தில் நுழைவார் அவனுக்கு எதையேனும் இணை வைத்தவராக இருந்துவிட்டால் அவர் நரகில் நுழைவார் என்று கூறினார்கள்